विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபயாச்சமூய்மோ ஜிவார் பித்தம அப்படிங்கிற ஒரு யோகியானவர் இப்போ உபதேசம் பண்ண தொடங்குறார் நம்ம பார்த்தோம் இவர் எட்டாவது யோகி நவயோகி சம்வாதத்தில் இப்போ எட்டாவது யோகியினுடைய உபதேசங்களை கேட்குறோம் அவர் கேட்டது யார் பகவானை பூஜை பண்ணலையோ பக்தி பண்ணலையோ அவர்களுக்கு என்ன தான் கதி அவர்களுக்கு ஏதாவது உபாயம் சொல்லக்கூடாதா அவர்கள் என்ன கதியை அடைய போகிறார்கள் பகவானை பூஜை பண்ணாதவர்கள் மனம் போன போக்கில் வாழ்கிறவர்கள் இந்திரியங்களை கட்டுப்படுத்தாதவர்கள் மனசை கட்டுப்படுத்தாதவர்கள் எந்த நிலையை அடைகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உபாயம் இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்டார் சமசர் பதில் சொல்கிறார் சிருஷ்டியவே வர்ணிக்கிறார் பகவானுடைய முகத்திலிருந்தும் தோள்கள்லேருந்தும் தொடையிலிருந்தும் பாதங்கள்லிருந்தும் நாலு வர்ணங்கள் தோன்றினங்குற புருஷஸ்ய புருஷ இந்த விராட் புருஷன் இந்த விராட் புருஷன் இந்த விஸ்வரூபமாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் நாலு விதமான தொழிற்குழுக்கள் அந்த இறைவனுடைய திருமுகத்திலிருந்து அந்தணர்களும் தோள்களிலிருந்து அரசர்களும் தொடைப்பகுதியிலிருந்து வைஷியர்களும் பாதத்திலிருந்து இறைவனுடைய திருவடிகளிலிருந்து வேளாளர்களும் தோன்றினார்கள் ஆசிரமை சக அதாவது வர்ணங்கள் நான்கு அதில் ஆசிரமங்கள் அதாவது மாணவ பருவம் அப்புறம் வந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை பருவம் இல்லற பருவம் அப்புறம் முதுமையான வாழ்க்கையில் துறவு வாழ்க்கை அதற்கு முன்னால் வானப்பிரஸ்தம் இப்படி நான்கு வர்ணங்களோட ஆசிரமை சா சுவார வர்ணா ஜஜிரே புருஷஸ்ய முகபாகுஊறு பாதேப்பா அந்த விராட்புருஷனுடைய திருமுகம் திருக்கைகள் தொடைகள் திருப்பாதங்கள் இவற்றிலிருந்து நான்கு ஆசிரமங்களோடு கூடின நான்கு வர்ணங்கள் தோன்றின வெளிப்பட்டன அவரவர்களுக்குரிய தொழில்களோடு குணகி விப்ராதயா ப்ரிதகு விப்ராதையா வர்ணாக சத்வாராக பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா நான்கு குணங்களுக்கும் கர்மங்களுக்கும் ஏற்றவாறு நான்கு வர்ணங்களை படைத்தேன் தொழிற்குழுவினரை படைத்தேன் இந்த வர்ணங்கள்ங்கிறத தொழிற்குழுவினர்னு புரிஞ்சுட்டால் குழப்பம் வராது ஆக சமூகத்தில் பல தொழில்கள் இருக்குது ஒரு தொழில்களுக்கும் பிறப்பின் அடிப்படையில் தொழில்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவைகளெல்லாம் தரத்தை உயர்த்தறத்துக்காகங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நமக்குள்ளே இந்த காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோமே உயர்வு தாழ்வு மனப்பான்மைகள்லாம் வராது ஆகா இப்படி விப்ராதையகா விப்ரன் வேதம் ஓதுகிறவர்கள் முதலான நான்கு விதமான வர்ணங்களை ஆசிரமங்களோடு அந்தந்த குணங்களோடு பிரித்தக்கு தனித்தனியே இறைவன் தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறார் நான் சொல்கிறேன் இவர்கள் நாலு பேருமே இது பகவத்கீதையினே இருக்குது கடைசி பகுதியில் கிருஷ்ணர் நாலு வர்ணங்களை சொல்லி எல்லாருமே இந்த சமூகத்துக்கு சேவை செய்கிறவர்கள் அந்தனர் முதலான இந்த நால்வருமே சமூகத்துக்கு சேவை செய்கிறவர்கள் சமூகமாக இருக்கின்ற இறைவனுக்கு வழிபாடு செய்கின்றவர்கள் ஆனால் அவர்கள் வேறு ஏதாவது தங்களுடைய சுயநலத்துக்காக செய்தார்களே ஆனால் அந்த சுயநலத்தின் காரணமாக அவர்கள் கீழ்நிலைக்கு செல்வார்கள் வீழ்ந்து விடுவார்கள் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் சொல்ல போகிறார் பகவானாகிய இந்த சமூகத்தை மதிக்கணும் அந்த ஸ்ரீஹரியை பூஜை பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் சொல்ல போகிறார் தொடர்ந்து நாம் அடுத்த ஸ்லோகத்தில் அந்த விளக்கங்களையெல்லாம் தொடர்ந்து படிக்கலாம் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்